அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்கிறேன் இப்பொழுது நாம் துறவர இயலில் உள்ள கூடா ஒழுக்கத்தில் உள்ள குரட்பாக்களை எல்லாம் சிந்திக்கப் போகிறோம் முதல் குரட்பாவை இப்பொழுது படித்து பொருள் தெரிந்து கொள்ளலாம் வஞ்சமனத்தான் படிற்றொழுக்கம் பூதங்கள் ஐந்தும் அகத்தேனகும் மனத்தில் வஞ்சகமாய் அவாவி நின்று அதாவது ஆசைப்பட்டு உடம்பில் பொய்யான தவவேடம் பூண்ட தீயொழுக்கம் உடையவனைக் கண்டு ஐந்து பூதங்களும் அவன் உடம்புக்குள்ளேயே அவனை இகழ்ந்து சிரிக்கும் என்பது பொழிப்புரை வஞ்ச மனம் என்பது தனக்கு உரியதல்லாத இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்கின்ற ஆசை உடைய மனம் அவா உள்ளம் படிற்ழுக்கம் என்றால் அவன் ஆசைப்படுகிற இன்பத்தை அடைவதற்கு பொய்யாக பிறர் நம்பும்படி தவவேடத்தை பூண்டு எல்லோரையும் நம்ப அந்த இன்பத்தை அனுபவிக்கும் தீய செயல் பூதங்கள் ஐந்து நமக்கு தெரியும் நிலம் நீர் தீ காற்று ஆகாயம் ஆகியன இவற்றின் நுண் வடிவமாகிய சுவை ஒளி ஊரு ஓசை நாற்றம் என்ற ஐந்தும் பூதம் ஐந்தின் பரிணாமமாகிய மெய் வாய் கண் மூக்கு செவி என்ற ஐந்தும் இவற்றின் உதவியால செயல்படுகின்ற பேச்சு கைகள் கால்கள் எருவாய் கருவாய் மலத்தை வெளியேற்றும் உருப்பு குழந்தைகளை தோற்றுவிக்கும் உருப்பு இந்த ஐந்தும் இவற்றினால் உருவமடைந்து ஆசைப்படுகிற மனமும் ஆகிய இந்த முடிச்சுக்களையே பூதங்கள் ஐந்தும் என்று சொன்னார் ஆக பஞ்சபூதங்கள் அதனுடைய தன்மாத்திரைகள் அதை அனுபவிக்கக்கூடிய கர்மேந்திரியம் ஞானேந்திரியம் இதெல்லாம் சேர்ந்து மனசும் சேர்ந்து எல்லாம் சேர்ந்துதான் காரியம் பண்ணுகிறது அதாவது நம்முடைய கருவிகள் இன்பத்தை நுகர்வதற்காக நாம் பயன்படுத்துகின்ற நம்ம உடலிலே இருக்கக்கூடிய கருவிகள் மனசு அந்த மனசே என்ன பண்ணோம் அறிவோடு தன்னை நடத்திரத்தை விட்டுட்டு நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்கலாம் பாரு இந்த உடம்பில் இருக்கிற உயிரான ஜீவாத்மா அப்படின்னு நினச்சி அவனை வஞ்சிக்கிறதும் இல்லாமல் அவனை அதுவே பழிக்கும் அவனுடைய மனசே பழிக்கிறது அவனுடைய இந்திரியங்களே அவனை பழிக்கிறது அப்படிங்கிற அர்த்தத்தை ரொம்ப ஆழமாக சொல்லியிருக்கார் அதாவது மனசையும் பொறிகளையும் கட்டுப்படுத்தாதவனுடைய அந்த மனம் பொறிகளெல்லாம் அவனுக்கே சத்ருவாக மாறி உன்னை நான் எப்படி ஏமாத்திட்டேன் பார்த்தியா அப்படின்னு சிரிக்கும் மண்டோதரை சொன்னதாக சொல்லுவார்கள் ராவணன் இறந்த பிறகு எந்த ஐம்பொறிகளை நீ வென்றாயோ அந்த ஐம்பொறிகள் உன்னை பழிவாங்கி விட்டன என்று மண்டோதரை சொன்னதாக பெரியோர்கள் சொல்லுவார்கள் அப்படி அந்த மனமே அவனுடைய பொய்யான வேடத்தை கண்டு அவனையே வஞ்சிக்கும் அவனை இகழும் பழிக்கும் அவனுடைய மனசே அதனால அகத்தே நகும்னு சொன்னார் இதனுடைய கருத்தை எல்லா துறவு வாழ்க்கைக்கும் போகிறவங்க நன்றாக உணரணும் தொடர்ந்து நாம் நாளை மேலும் படிப்போம் வஞ்சமனத்தான் படிற்றொழுக்கம் பூதங்கள் ஐந்தும் அகத்தேனகும் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகா சுவாமிகளின் வள்ளுவம் என்ற தலைப்பிலான திருக்குறள் விளக்கங்கள்